புவனத் தமிழ் உறவுகளுக்கெல்லாம் ஒரு புரட்சித் தமிழ் வணக்கம் நீலக் கடல்மடியில் நெருப்புக் கவிதை பாடிய தீரக் கடற்கரும்புலிகள் பாகம் பதினொன்று எனும் வாசத் தமிழ்ப்பாட்டின் ஒலித்தொகுப்பில் உங்களுடன் பேசும் வாய்ப்பைப் பெற்றமைக்கு மிக மகிழ்ச்சி கொள்ளை அழகுடனே கொந்தளிக்கும் ஈழக் கடல் நல்ல வளம் பெருக்கும் நமக்கெல்லாம் தாயின் கடல் அழ அள்ள குறையாத அற்புதங்கள் தாங்கும் கடல் அடிமை வாழ்வகற்ற ஆயுதமாய் பொங்கும் கடல் முப்பாட்டன் முன்னோர்கள் முக்குளித்த வீரக்கடல் எக்காலம் எப்போதும் எம்முடனே வாழும் கடல் தப்பாக யார்வரெனும் தணலனவே மாறும் கடல் தக்க நேரங்களில் தவறாமல் காக்கும் கடல் அம்பா பாட்டினிலே ஆடிவரும் அன்பு கடல் அழகான நுரைப்பூக்கள் பரிசு தரும் இன்பக் கடல் மூன்று பக்கம் வாழும் கடல் திரு நிறையும் செல்வங்கள் தினமும் தரும் ஆழக்கடல் தமிழர்களை சொத்தாகத் தாங்கும் தாய்க்கடலை பகைவரிடம் மீட்டெடுக்கும் பெரும் பொறுப்பில் கரும்புலிகள் சின்ன வயதுகளில் கடலோரம் விளையாடி சிந்திக்கும் வயதுகளில் வெடியாகும் முடிவாகிப் பெண்ணம் பெரும் உயிரை இழப்பதற்குத் துணிவாகி மண்ணை மீட்பதற்காய் தியாகிக்கும் வீரர்கள் மானத் திருவிளக்காம் மாபெரும் தலைவனின் ஆணைப்படி அசையும் அற்புதச் செல்வங்கள் ஆருக்கும் தெரியாத சாதனைகள் செய்தவர்கள் நீருக்குள் நெருப்போடு நின்று விளையாடியவர் படகுகளில் ஏறி இவர் புன்னகைத்து போம்பொழுதில் இரும்பான இதயங்களும் இழகிவிடும் ஈரத்தில் தாயகத் தலைவனுக்கு நெருக்கமான நெஞ்சங்கள் தமிழீழக் கடல்காக்க உருகிப்போன தங்கங்கள் கையசைத்துச் சிரித்தபடி கரும்புலிகள் போவார்களே கண் சொறிந்து விசும்பலுடன் விதிர்விதிர்ந்து நிற்போமே மின்னலென வடி முழங்க கடலெங்கும் திகைப்பாகுமே மீளும் நினைவை மீட்டபடி அலைகள் வந்து களைப்பாருமே எத்தனை எத்தனை உயிராயுதங்கள் இப்படி இப்படி பயணித்திருக்கின்றன அத்தனை அத்தனை சாவுகளைச் சுமந்தபடி சத்திய வேள்வியின் பணி தொடர்கின்றன வாழ்வுக்கும் பாடும் சாவுக்கும் பாடும் வல்ல தமிழ் பண்பாட்டின் வழிவந்தது எம் வரலாறு பூவுக்கும் பாடி போருக்கும் பாடும் புத்தழுச்சி கொண்டது எம் இனக்கூறு இந்த ஒலித்தொகுப்பில் பொது செய்த பாடல்களும் இப்படித்தான் உங்கள் நெஞ்சோடு உறவாடும் தாயக கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட இந்த காவிய பந்தலை அண்மை காலங்களில் சாதனை கடலில் சரித்திரமான கடற்கரும்புலி கண்மணிகளான லெப்டினன்ட் கேர்னல் வள்ளுவன் மேஜர் எளிலரசன் மேஜர் தர்மேந்திரா மேஜர் நிமலன் மேஜர் வனிதா மேஜர் மோகனா மேஜர் பரணி கேப்டன் அறிவழகன் லெப்டினன்ட் ஆதவன் கேப்டன் குழலினி மேஜர் காணத்தி கேப்டன் சோலமைந்தன் கேப்டன் இயல் வளவன் கேப்டன் இசையரசன் மேஜர் நிலாவேந்தி ஆகியோருக்கு காணிக்கையாக்குகின்றோம் நெய்தல் நிலத்திலே நெருப்புச் சபதம் எடுத்து எம் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்த கடட் கரும்புலிகளின் சுவாசங்களை மெல்ல தொட்டு கலைத்துவ பணி செய்த கலைஞர்களுக்கும் உருவாக்கிப் பெருமை சேர்த்த தமிழீழ தாய்க்கலையகமான நிதர்சன நிறுவன தர்மேந்திரா கலையகத்திற்கும் வெளியிட்டு வெளிச்சம் கொடுத்த கடலிலே காவியம் படைக்கும் விடுதலை புலிகளின் கடற்புலிகளுக்கும் எம் நெஞ்சார்ந்த நன்றிகள் கடலுக்குள் கேட்கும் வெடிச்சத்தம் அது கரும்புலி உறவுகளின் முத்தம் விடுதலை பெரும்பறை எதற்கு அச்சம் நாம் வீரராய் வாழ்ந்தாலே விடிவெட்டும் புலிகளின் தாகம் தமிழீழத் தாயகம்